ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்களுங்கிறத பார்த்தோம் இப்போது அடுத்ததாக அந்த ஒவ்வொரு கர்மாக்களையும் செய்யக்கூடிய நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு நிறைய இடங்களில் நிறையா காண்பிச்சிருக்கா அதில் சொல்கிற பொழுது நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் திரிகரண சுத்தியோடு நாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா திரிகரண சுத்தின்னா மனசு சுத்தமாக இருக்கணும் வாக்கு சுத்தமாக இருக்கணும் சரீரம் சுத்தமாக இருக்கணும் இந்த மூணு விஷயமும் சுத்தமாக இருந்து கொண்டு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நூறு பர்சன்ட் நமக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறா இது மூணில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நமக்கு வரக்கூடிய பலனில் குறைவருக்குங்கிறது இல்லை என்ன ஆகும்னா இவைகளில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் இது ஆசுரீ பவேத்துன்னு அசுரால் போய் சேர்ந்துடும் அது அப்படிதானே நாம் ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட்டு கட்டுறோம் அப்படின்னா பதினஞ்சு இலக்கு நம்பர் இருக்குது அந்த பதினஞ்சு நம்பரையும் சரியானபடி போட்டு அந்த பணத்தை போட்டால் சரியான அக்கௌண்ட்டுக்கு போகும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்பர்கள் மாற்றி போட்டுட்டா வேறு அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போயிடும் பணம் நமக்கு வராதுங்கிறது மட்டுமில்லை அது வேறு யாருக்கோ உபயோகப்பட்டுடும் அது அப்புறம் அவனுடைய சகாயம் இல்லாமல் நம்ம அந்த பணத்தை எடுக்க முடியாது அது அதே போல தான் நாம் எவ்வளோ அளவுக்கு நமக்கு சொல்லியிருக்காளோ அந்த அளவோடு செய்தால் தான் அது நாம் செய்யக்கூடிய தேவதைகளுக்கு அது போய் சேரும் அதில் வித்தியாசங்கள் ஏற்பட்டதுன்னா அசுராலுக்கு போய் சேர்ந்துடும் அது அல்லது இராட்சசாளுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா அசுரால் ராட்சசால் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வித்தியாசம் இருக்குது அதான் சில இடங்களில் அசுரால்னு சொல்லி பட்டிருக்கும் சில இடங்களில் ராட்சசால்னு சொல்லப்பட்டிருக்கும் இப்போ ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம்னா அசுரால்னால் நம்மளுடைய நம்ம கூடவே இருக்கிற துஷ்டர்களுக்கு அசுரால்னு பேர் ராட்சசால்ன்னா தனியாக இருப்பாள் நம்மளோட சேர்ந்து இருக்க மாட்டா அவள் தனியாக இருப்பாள் அவளுடைய நடவடிக்கைகள் அவளுடைய உருவம் எல்லாம் மாறுபட்டு ராட்சசாலுக்கு நம்மளை மாதிரியே இருப்பா, நம்ம கூடவே இருப்பா அப்படி இருக்கிற வாழ்க்கு அசுரால்னு பேர் இப்போ ராவணனுக்கு ராட்சசன்னு பேர் இல்லை ராவண அசுரன் தான் சொல்கிறோம் ராவணன் அசுரன் இன்னும் மனுஷனோட மனுஷனாக இருக்கிறவன் அவனும் பூலோகத்தில் வாழக்கூடியவன் நம்மளை மாதிரியே அவனுக்கும் எல்லாம் உண்டு ஆனால் எண்ணம் பூரா கெட்ட எண்ணம் அவருக்கு அசுரன்னு பேர் இதை இது இது நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் முன்ன பின்னே வந்ததுன்னா சிலது அசுரனுக்கு போகும் சிலது இராட்சசாலுக்கு போகும் அதான் வேதத்தில் கூட வர்ற பொழுது தேவாவை தக்னே குருவதா தத் அசுரா அகுர்வதா அப்படின்னு வேதம் சொல்லும் தேவதைகள் என்ன பண்ணினாலோ அதை அப்படியே அசுரர்களும் பண்ணினான் அப்படின்னா தே அசுரர்களும் யாகம் எல்லாம் பண்ணுறவா தான் ஹோமம் பண்ணுறவா தான் பூஜை பண்ணுறவா தான் அப்படி தேவதைகளோட தேவதைகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அசுரர்கள்னு பேர் ஆனாலும் பிராமண வேஷத்தோடு இருப்பாள் ரிஷிகள் மாதிரியே வா இருந்துட்டு எண்ணம் மட்டும் மாறுபட்டு இருக்கும் நம்ம கூட ஒரு துஷ்ட பயன் துஷ்டன ஒத்தன்கிட்ட வச்சுட்டுருக்கோன்னு அவன்தான் அசுரன்னு பேர் நாம் செய்யக்கூடிய காரியத்தை கெடுத்துட்டே இருப்பான் அவனுக்கு அசுரன்னு பேர் ராட்சசால்னா அவளுடைய உருவம் வேறு மாதிரி இருக்கும் அவாளுடைய ஆகாரங்கள் வேறு அவ இருக்கக்கூடியதான இடம் வேற அங்கேருந்து வந்து நமக்கு கெடுதலை உண்டு பண்ணுவான் இராட்சசன் இதுதான் வித்தியாசம் அசுரனுக்கும் இராட்சசனுக்கும் அதில் நாம் இந்த திரிகரண சுத்தியோடு பண்ணினால் அந்த ஆசுர சக்தியோ ராட்சச சக்தியோ நமக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அதில் அங்கம் சுத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழிக்கு ஓட்டின் இருக்கக்கூடாது உடம்பில் சுத்தமாக ஸ்நானம் பண்ணியிருக்கணும் வஸ்திரம் அந்தந்த ஆச்சாரப்படி வஸ்திரம் கட்டின்றிருக்கணும் பிரம்மச்சாரின்னால் கௌபீனம் கட்டின் வேஷ்டி கட்டின்னு இருக்கணும் கல்யாணமானவாராக இருந்தால் பஞ்சகஜம் கட்டின்னு இருக்கணும் அதே போல் பெண்கள் அவரவர்களுடைய ஆச்சாரப்படி புடவை கட்டின்னு இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை தைச்ச துணிகளெல்லாம் போட்டுண்டு நம்முடைய கர்மாக்களை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் தெச்சை துணின்னா இந்த அன்றாயர் மாதிரி உள்ளே போட்டுண்டு வைஷ்டியை கட்டிக்கிறது அப்படிங்கிறது இருக்கே அது மாதிரி தெச்ச துணிகள்லாம் கட்டின்னு நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இராட்சசாலைக்கு போய் சேரும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறார் ஆபஸ்தம்பர் சொல்கிற பொழுது சர்வான் ராகான் வாசசிவர் ஜயேத் கிருஷ்ணஞ்ச சுவாபாவிக முத்பாசி வாசோப சீதா அப்பிரதிகிருஷ்டம் சக்தி விஷயே அப்படின்னு ஆபஸ்தம்பர் நமக்கு காண்பிக்கிறார் அதாவது நாம் கட்டிக்கக்கூடிய வேஷ்டி இருக்கே அது தைக்காமல் இருக்கணும் நுனியெல்லாம் இப்போ துண்டுகளில் நுனியெல்லாம் தைச்சிருப்பா அது மாதிரி நுனி கோத்து தைச்சிருக்கப்படாது தையல் விழுந்திருக்கப்படாது சுத்த வெள்ளையாக இருக்கணும் சுத்த வெள்ளையாக இருக்கணும் கரை இருக்கணும் ஓரத்தில் கரையின்னு ஒரு கலரில் கொடுத்துருப்பா அப்படி இருக்கணும் அது மாதிரி வேஷ்டியை கட்டின்னு நாம் பணினால்தான் நாம் எந்த தேவதையை உத்தேசித்து செய்தோமோ அந்த தேவதைகளுக்கு அந்த கர்மா போய் சேரும் அந்த பலன் நமக்கு வரும் சர்வான் ராகான் வாசசி வர்ஜயேத் அந்த கரையில் கூட பல நிறங்கள்லாம் போட்டு கரை வரும் பச்சை மஞ்சள் செகப்பு எல்லா நிறமும் கலந்து கரையெல்லாம் போட்டு வேஷ்டி வரும் அது மாதிரி வேஷ்டிகளை கட்டிக்க விடாது கட்டின்னா மிஸ்ரவாசஸ்னு பேர் அந்த வேஷ்டிக்கு மிஸ்ரவாசகான்னு பேர் அதுக்கு அது மாதிரி வேஷ்டி யார் கட்டின்னு இருப்பாருன்னா ராட்சசர்கள் தான் கட்டின்னு அதனால தான் நாம் கட்டிக்கக்கூடிய வேஷ்டி காவி நிறத்தில் செகப்பு மஞ்சள் கருப்பு இது மாதிரி நிறங்களில் உள்ள வேஷ்டியை கட்டிக்கப்படாது பல நிறங்கள் போட்ட வேஷ்டியெல்லாம் கட்டிக்கப்படாது அந்த கரை ஒரே நிறத்தில் இருக்கணும் அது மாதிரி உள்ள வேஷ்டி தான் கட்டிக்கணும் அதில் தையல் விழுந்திருக்கப்படாது பிரம்மச்சாரி குழந்தைகள்லாம் ஜெட்டியெல்லாம் போட்டுண்டு வேஷ்டி கட்டிக்கப்படாது கௌபீனம் தான் கட்டிக்கணும் கௌபீனம் கட்டின்னு வேஷ்டி கட்டின்னு அவன் தன்னுடைய கர்மாக்களை பண்ணினான்னா அது பலனை கொடுக்காமல் போகவே போகாது அதுதான் இந்த நாளில் இந்த கௌப்பீனம் கட்டிக்கிறதுங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கு இல்லாததுனால தான் அவர்கள் செய்யக்கூடிய கர்மாக்கல்லையோ அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களோ பலனை கொடுக்காமல் போகிறது அல்லது பலனில் குறைவு ஏற்படுறது அவன் வேத பாடசாலையில் அத்தியனம் பண்ணுற பொழுதே ரொம்ப வீரியவத்தான மந்திரங்கள்லாம் அவன் வேத வேத பாடசாலையில் அத்தியனம் பண்ணுறான் ஒவ்வொரு பையனும் அந்த மந்திரங்களே என்ன சொல்கிறதுன்னா இப்போ கல்யாணம் ஆறத விஷயங்களில் பார்த்தா எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நீ எனக்கு சரியான காலத்தில் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு அப்படின்னு மந்திரங்கள்லாம் வர்ணிக்கிறது வேதத்தில் அந்த மந்திரங்கள்லாம் தான் அவன் வேத பாடசாலையில் அத்தியனம் பண்ணுறான் பாடசாலை குழந்த ஆனால் வேதாத்தியனம் பண்ணி வைதிகத்தில் உள்ள குழந்தைகள் வேதாத்தியனம் பண்ணின குழந்தைகளுக்கு இந்த நாளில் யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறா கல்யாணமாக மாட்டேங்கிறதுங்கிறது ஒரு போராட்டமான விஷயமாக இருக்குது ஏன் அப்போ அவன் அத்தியாயனம் பண்ணின மந்திரங்கள் எல்லாம் கொடுக்கலையா அப்படின்னா அவன் கௌப்பீனம் கட்டிண்டு சரியானபடி வேஷ்டியை கட்டின்னு அந்த மந்திரத்தை சொன்னான்னா கண்டிப்பாக அது பலனை கொடுக்காமல் போகாது ஆனால் இது ஜெட்டியெல்லாம் போட்டுண்டு துண்டு வேஷ்டி கட்டிண்டு அவன் வேத சொன்னால் அந்த மந்திரம் பலனை கொடுக்காது அப்படிங்கிறது இன்றைக்கி அனுபவத்தில் நாம் பார்க்குறோம் ஆகையினால்தான் பிரம்மச்சாரின்னு பேர் அவனுக்கு பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மச்சரியத்தை அவன் கடைபிடிக்கிறவன் அதாவது ஒழுக்கத்தோடு கூட அந்த மந்திரங்களை அவன் தன் தன் வசப்படுத்திக்கக்கூடிய காலம் அது அதனால தான் பிரம்மச்சாரின்னு பேர் அவன் அந்த சரியான கட்டுப்பாடோடு கூட அந்த வேத மந்திரத்தை அவன் படித்தான்னா பதினெட்டு வயசாச்சுன்னா அவனுக்கு தானாக கல்யாணம் வரும் வேதாத்தியனம் பண்ணின அதான் இந்த நாளில் வேதாத்தியனம் பண்ணலை லௌகிகமாக உள்ள குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுல இந்த நாளில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஏன்னா அவனுக்கு மந்திரபலமும் இல்லை கர்மபலமும் இல்லை ஆகையினாலே நாம் கந்தர்வராஜ மந்திரங்கள் ஸ்வயம்பரா பார்வதி மந்திரங்கள் இதுபோல் மந்திர ஜபங்களை பண்ணி நமக்கு அந்த கல்யாணத்தை அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஆனால் வேத பாடசாலையில் அத்தியனம் பண்ணின குழந்தைக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் இல்லாதது முக்கியமான காரணம் அப்படின்னு தெரியுது அதனால வேதாத்தியனம் பண்ணுற நாளில் ஜெட்டி மாதிரியான ட்ரெஸ்ஸுகள் போட்டுக்கப்படாது கௌப்பீனந்தான் கட்டிக்கணும் நுனியெல்லாம் தைக்கப்படாத வெள்ள வேஷ்டி கட்டிக்கணும் பல நேரம் உள்ள வேஷ்டிகள் கட்டிக்க விடாது இந்த நியமத்தோடு அவன் வேதாத்தியனம் பண்ணினால் கண்டிப்பாக பலனை கொடுக்காமல் போகாது அப்படிங்கிறது ரிஷிகளுடைய வாக்கியத்தை பார்த்தா நமக்கு தெரியுது இதுக்கு மேலும் தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்